ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து மோகன்தாசு கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார் இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்றியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சத்தியா கிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்ததுடன் மற்ற சில நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது இவரது பிறந்த நாள் இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது மோகன்தாஸ் காந்தி இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி அன்று இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் எனும் ஊரில் பிறந்தார் இவரது தாய் மொழி குஜராத்தி மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்செந்த் உத்தம்செந்த் காந்தி தாயார் பெயர் ஆகும் காந்தி தனது பதிமூன்று ஆம் வயதில் தம் வயதேயான கஸ்தூரிபாயை மணந்தார் பின்னாளில் இருவரும் நான்கு ஆண் மகன்களை பெற்றெடுத்தனர் ஹரிலால் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மணிலால் ராம்தாஸ் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு தேவ்தாஸ் தனது பதினாறு வயதில் காந்தி தன் தந்தையை இழந்தார் இளமை வயதில் காந்தியடிகள் வயது ஏழு ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்து ஆறு காணப்பட்டார் காந்தி தனது பதினெட்டு ஆம் வயதில் பள்ளி முடிந்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்குரைஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்றார் தன் படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் பணியாற்றினார் இது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கேயுள்ள நீதிமன்றத்தில் வழக்காட வருபவர்களின் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார் ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேளையும் பறிபோனது இச்சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற வேலை ஒன்று காலியிருப்பதாக அறிந்த காந்தி ஆயிரத்தி ஏப்ரல் மாதம் அப்துல்லா அன்கு எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் உடனே அங்கு பயணமானார் இச்சமயம் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறவெறியும் இனப்பாகுபாடும் மிகுந்து இருந்தது இதுவரை அரசியல் ஈடுபாடில்லாது தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்து வந்த இளைஞராயிருந்தார் காந்தி தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்க உதவியது அங்குள்ள நாட்டல் மாகாணத்தின் தர்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒருநாள் இந்திய வழக்கப்படி தலைப்பாகை அணிந்து வழக்காட சென்ற காந்திடம் அலைப்பாகையை விளக்குமாறு நீதிமன்றத்தின் நீட்டார் காந்தோ இவ்த்தரவை எதிர்க்கும் பொருட்டு நீதிமன்றத்தை விட்டு உடனே வெளியேறினார் பிறகு நாள் பிரிட்டோரியா செல்வதற்காக தகுந்த பயணச்சீட்டுடன் தொடருந்தில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்த காந்தி அவர் ஒரு வெள்ளையர் இல்லை என்ற காரணத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி ஒருவரால் தொடர்ந்து நிலையத்தில் பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் வெள்ளையல் அல்லாத ஒரே காரணத்தால் இது போன்று பல இன்னல்களை காந்தி அனுபவித்தார் இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவின் கருப்பின மக்களும் அங்கே குடியேறிய இந்தியர்களும் படும் இன்னல்களை காந்தி நன்குணர்ந்தார் தனது ஒப்பந்த காலம் முடிவடைந்து இந்தியா திரும்ப காந்தி தயாரான போது அங்குள்ள இந்தியரின் வாக்குரிமையை பறிக்கும் தீர்மானத்தை நாட்டல் சட்டப்பேரவை இயற்ற செய்தித்தாளில் படித்தறிந்தார் இதை எதிர்க்குமாறு காந்தி அவரது இந்திய நண்பர்களிடம் அறிவுறுத்தினார் அவர்களோ தங்களிடம் இதற்கு தேவையான சட்ட அறிவு இல்லை என கூறி காந்தியின் உதவியை நாடினர் காந்தியும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் தாயகம் திரும்பும் முடிவை ஆற்றிக்கொண்டு இத்தீர்மானத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இதில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள இந்தியர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பிறகு ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஆண்டு நாட்டல் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளரானார் இதன் மூலம் நாட்டல் மாகாணத்தில் இருந்த இந்தியர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்ப ஊக்கப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ஆம் ஆண்டு ஜோகார்னஸ்பேக் நகரில் நடந்த ஒரு போராட்டத்தில் முதன்முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை பயன்படுத்தினார் அகிம்சை ஒத்துழையாமை கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றல் ஆகிய கொள்கைகள் இவ்வரவழி போராட்டத்தின் பண்புகளாகும் இந்த காலகட்டத்தில் காந்தியும் அவருடன் சேர்ந்து போராடியோரும் பலமுறை சிறை சென்றனர் தொடக்கத்தில் ஆங்கில அரசாங்கம் இவர்களை எளிதாக அடக்கியது போல் தோன்றியது பின்னர் பொதுமக்களும் ஆங்கில அரசாங்கமும் இவர்களின் உண்மையான மற்றும் நேர்மையான வாதங்களை புரிந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலை ஏற்பட்டது இவ்வாறு தனது அறவழி போராட்டத்தின் மூலம் தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியரின் சமூக நிலையை மேம்படுத்தும் முயற்சியில் வெற்றி கண்ட காந்தி தாயகம் திரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு ஜனவரி ஒன்பது தேதி மும்பை துறைமுகத்தில் காந்தி இறங்கிய உடையில் அடியோடு உருமாறியிருந்தார் தழைய தழைய கச்சமிட்டு கட்டிய மில் வேட்டி தொள தொழ்பா அங்கவஸ்திரம் தலையில் பெரிய முண்டாசு சகிதம் ஒரு கத்தியவாரி விவசாயி உடையில் காட்சி அப்பல்லோ பந்தர் துறைமுகத்தில் இறங்கிய காந்தி கஸ்தூரிபா தம்பதி வெளியே வந்த ஒரு கோலாகல வரவேற்பு அளிக்க அரசியல் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஏற்பாடு செய்திருந்தார் மேல் விரிப்பு திறந்த மோட்டார் காரில் காந்தியையும் அவரது மனைவியையும் அமர செய்து ஊர்வலமாக இட்டு சென்றார் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த மூன்றாம் நாள் ஆயிரத்து ஜனவரி பன்னிரண்டு அன்று பம்பாய் பெட்டார் சாலையில் மவுண்ட் பெரிட் வளாகத்தில் காந்திஜிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவில் காந்தி தலைமையேற்று நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர் காந்திக்கு கோபால கிருஷ்ண கோகலே ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முழு முழுவீச்சில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைமையேற்றவுடன் காங்கிரஸில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார் அறப்போராட்ட வழிமுறைகளையும் சுதேசி போன்ற கொள்கைகளையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவின் மாபெரும் விடுதலை இயக்கமாக்கினார் பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயற்றியது இதை விலக்கி கொள்ளுமாறு காந்தி பிரிட்டிஷாரிடம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவெடுத்த காந்தி மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது அன்று எழுபத்தி எட்டு சத்தியாகிரகிகளுடன் அகமதாபாத்தில் இருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி இருநூற்றி நாற்பது மைல் நடை பயணத்தை துவக்கினார் இருபத்தி மூன்று நாட்கள் நடைப்பயணத்திற்கு பிறகு தன் சகாக்களுடன் தண்டி கடற்கரை வந்து சேர்ந்த காந்தி அங்கிருந்த கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரிட்டிஷ் சட்டத்திற்கு எதிராக பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விநியோகித்தார் மேலும் இந்தியாவில் கடலோரத்தில் இருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல் உப்பு தயாரித்து பயன்படுத்த சொன்னார் இந்தியாவின் பல இடங்களில் இதுபோல் நடந்தது காந்தி உட்பட பல்லாயிர இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் காந்தி ஜின்னா காந்தியடிகளுடன் முகமது வழியில்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியில் வரியை நீக்கிக் கொண்டது உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் இந்நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலும் காந்தி பெரும் பங்கு வகித்தார் இது போன்ற பல போராட்டங்களின் முடிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து ஆம் நாள் இந்தியா சுதந்திர நாடாக மலர்ந்தது ஆனால் காந்தியோ சுதந்திர கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை நினைத்து மனம் வருந்தி தூக்கம் அனுசரித்தார் காந்திஜி இந்திய விடுதலைக்கும் சமூக நீதியை வலியுறுத்தியும் சமய நல்லிணக்கத்திற்கும் தீண்டாமைக்கு எதிராகவும் முழு மதுவிலக்கு கோரியும் பதினேழு முறை நூற்றி நாட்கள் உண்ணாநிலை போராட்டங்கள் மேற்கொண்டார் அவற்றில் மூன்று முறை இருபத்து நாட்கள் கொண்ட தொடர் உண்ணாநிலை போராட்டங்களை நடத்தினார் காந்திக்கு மகாத்மா என்னும் குரவத்தை வழங்கியவர் இரவீந்திரனா தாகூர் ஆவார் மகாத்மா காந்தி ஆயிரத்து ஆம் ஆண்டு ஜனவரி முப்பது ஆம் நாள் மாலை ஐந்து பதினேழு மணி தன் வாழ்நாளில் இறுதியாக நூற்றி நாட்கள் தங்கியிருந்த டில்லி பில்லா மாளிகை காந்தி சமிதி தோட்டத்தில் நாதுராம் கோட்ஸே ஆல் சுட்டு செய்யப்பட்டார் ஜனவரி முப்பது இந்தியாவில் தியாகிகள் தினமாக நடத்தப்படுகிறது பகவத்கீதை ஜெயின சமய கொள்கைகள் லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட காந்தி சத்தியம் அகிம்சை ஆகிய கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் விடாமல் கடைபிடித்தார் அசைவ உணவுகளை தவிர்க்கும் வைணவ குடும்பத்தில் பழங்கள் கடலை ஆட்டுப்பால் போன்றவற்றையே உண்டு வாழ்ந்தார் சைவ உணவை அசைவ உணவை விட மனித உடலுக்கு ஆரோக்கியமானது என்று தன் சோதனைகள் மூலம் அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரம்மச்சரிய விரத்தையும் கடைபிடித்தார் இவர் தனது காமத்தை வெல்லும் பொருட்டு பல்வேறு சோதனைகளை செய்து வந்தார் அவை பெரும் விமரிசனத்திற்கு உள்ளாகின அவரது மனைவியின் அனுமதியுடன் இவை இன்றளவும் சரியாக புரிந்து கொல்லப்படாமல் விமர்சிக்கப்படுகின்றன வாரத்திற்கு ஒரு மௌன விரதம் மேற்கொண்டார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியவுடன் மேல் நாட்டு அணிவதை தவிர்த்து இந்திய உடைகளையே அணியத் தொடங்கினார் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் காதி உடையையே இந்திய மக்கள் உடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தாழ்த்தப்பட்டவர்களும் கோயிலுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என போராட்டங்கள் எழுந்த பொழுது அனைவரும் இந்து மதத்தின் அறத்தை பேண வேண்டும் என காந்தி சொன்னார் என அம்பேத்கர் எழுதியுள்ளார் திருநெல்வேலி சைவ சித்தாந்த குறுகுல பள்ளியில் சமூகத்தில் உயர்ந்த வகுப்பினருக்கு தனி விடுதி மற்றவர்க்கு தனி விடுதி என கடைபிடிக்கப்பட்டதை இந்து மத அறத்தின்படி சரி என காந்தி வாதிட்டார் இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளே இராமசாமி நாயக்கரை பேராய கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுக்க தள்ளியது இதனை ஒட்டி பெங்களூரில் இராமசாமி நாயக்கருக்கும் காந்திக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது இக்கலந்தாய்விலும் காந்தி இந்து மத அறத்தின் தேவையை வலியுறுத்தியதால் இராமசாமி நாயக்கர் பேராய கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுத்தார் தமிழ்நாடு அரசு காந்திக்கு அவரது தியாகத்தை போற்றி சிறப்பிக்கும் வகையில் சென்னை கிண்டியில் காந்தி மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் அமைத்துள்ளது மதுரையில் இராணி மங்கம்மாள் காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து காந்தி அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது இங்கு அண்ணல் காந்தி அடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கரையில் நினைவு மண்டபம் அமைத்துள்ளது இங்கு அண்ணல் காந்தியடிகளின் மார்பளவு சிலை ஒன்று வளாகத்திலும் மற்றொன்று அருங்காட்சியகத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆயிரம் பேர்கள் அமரக்கூடிய அளவில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் பொருட்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகமும் நூலகமும் இங்குள்ளது இந்திய தேச தந்தை மகாத்மா காந்தி பயன்படுத்திய சர்காவும் அவரது கடைசி உயிலும் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் லண்டனில் ஏலத்தில் விடப்பட்டது அவரது சர்கா ஒரு பவுண்டுக்கும் சுமார் ரூபாய் ஒரு கோடி அவரது கடைசி உயிர் இருபதாயிரம் பவுண்டுக்கும் சுமார் ரூபாய் பதினெட்டு லட்சம் ஏலம் போனது இந்த ஏலம் பற்றி முன்னமே அறிந்திருந்தும் எந்த தடையும் இந்திய அரசு ஏற்படுத்தாதலால் அவை தனி நபர் வசம் செல்லும் மதிப்பற்ற நிலை அந்த பொருட்களுக்கு ஏற்பட்டது காந்தி குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை சத்திய என்ற பெயரில் தமிழ் மொழியிலும் தி ஸ்டோரி ஆப் மை எக்ஸ்பெரிமெண்ட் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பகத்சிங்கின் தூக்கு தண்டனையின் போது வெள்ளையர்கள் அங்கீகரிக்கும் காந்தி கையொப்பம் இட்டார் தி லெஜண்ட் ஆஃப் பகத்சிங் என்ற இந்தி திரைப்படத்தில் இந்த தண்டனைக்கான ஒப்பீட்டு பத்திரத்தில் காந்தி இரவின் பேக் கையெழுத்திட்டதற்காக காந்தியை மக்கள் கடுமையாக விமர்சிப்பது போலவும் அமைக்கப்பட்டிருந்தன அகிம்சையை பின்பற்றுபவர் எப்படி இம்சை தரும் தூக்குதண்டனைக்கு ஒப்புதல் அளிக்கலாம் என்பது போல கருத்துகள் மக்களால் பேசப்பட்டன தென் ஆப்பிரிக்க காந்தி பேரரசின் பல்லக்கு பணியாளன் என்ற நூலும் தெய்வீக முகமூடிக்கு பின்னால் உள்ள காந்தி என்ற நூலும் பிற பல கட்டுரைகளும் காந்தியை தென் ஆப்பிரிக்க எழுத்துக்களையும் செயற்பாடுகளையும் முன்வைத்தும் கருப்பின மக்களுக்கு எதிரான இனவாதியாகவும் வெள்ளை அரசுக்கு சார்பான ஆரிய பேரினவாதியாகவும் சித்தரிக்கின்றன விமர்சிக்கின்றன நற்றல் நாடாளுமன்றத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று ஆம் ஆண்டு காந்திய எழுதிய ஒரு கடிதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் இந்தியர்களும் ஆங்கிலேயர்களும் இந்தோ ஆரியர்கள் என்ற ஒரே பொதுவான மூலத்தில் இருந்து வந்தவர்கள் கொலனிகளில் இந்தியர்கள் ஆப்பிரிக்க காட்டுமிராண்டிகளை விட மேம்பட்டவர்களாக கருதப்படவில்லை குழந்தைகளும் இதனை நம்ப கற்பிக்கப்படுகிறார்கள் இதனால் இந்தியர்கள் பச்சை காப்புலிகளின் நிலைக்கு கீழே இழுக்கப்படுகிறார்கள்